ம் தெந்தருளால் நோக்கி அஞ்சலோம்பென்றபயகரம் சிரத்திலிருத்தி புனியவரும் சுருதி யுத்தியால் அவனதனான்ம புத்தியினை ஒழித்துத் தாதான்மையவாக்கியடுத்தாள் நினையலரோரு பிரமம் நீயே என்றுள்ள நிலையை உணர்த்துதல் குரவன் உபதேசமாகும் இளைய உபதேச முரலையுத்தேசத்துடனே இலக்கணம் சோதனே நூல் வினையும் உடைத்தாமால் அதிகாரியை அறிந்து உபதேசித்தல் அனைவனது அதிகாரம் தெரிந்து அவ்விதம் வினாவிய அந்த சேடனது பக்குவத்தை சோதித்தறிந்து அவனொருளால் கருணையுடன் பாவமகளும்படி பார்த்து அஞ்சல் ஓம்பு என்று அபயகரம் சிரத்தில் இருத்தி நீ பயப்பட வேண்டாம் என் உபதேசிப்பதை பாதுகாப்பாய் என்று கூறி அபியாசத்தை ஆண்மையான உறுதிக்கட்டும் என்று அவன் சிரசின் மீது வைத்து புனையவரும் சுருதியின் யுக்தியால் அவனது சுரங்களால் அலங்கரித்து வரும் உபனிடத வாக்கியத்தாலும் அவனுடைய அனான்ம புத்தியினை ஒழித்து என்ற புத்தியை நீக்கி தாதான்மிய வாக்கியத்தான் ஜீவபிரம்ம அபேதத்தை தத்துவமசி மகாவாக்கிய உதேசத்தால் நினைல் அருவும் ஒரு பிரம்மமும் நீயே என்று நினைத்தற்கரிய ஒப்பற்ற பரபிரம்மும் நீயாயிருக்கின்றாய் என உள்ள நிலையை உணர்த்தல் குறவன் உபதேசமாகும் யதார்த்த நிலையினை அறிவித்தலே உருவினால் செய்யும் உபதேசமாகும் இனி உபதேசமுறைக் கிரமம் உத்தேசம் இலக்கணம் சோதனை என் மூன்றினையும் உடைத்து உத்தேசமுடன் இலக்கண சோதனை என்று மூவிதமாயிருப்பதுதான் உபதேசமானது இலக்கணி சோதனை என்று பெயர் சொல்லி அடுத்த பாடல விளக்கம் சொல்ல போறார் ஆகவே இந்த சிஷ்யனுடைய அதிகாரத்தை அறிஞ்சு செய்யணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா குருவுக்கும் குருஸ்தானமா இருக்கிற யோகிதை இல்லை சிஷியனும் சிஷியனாக யோகிதை இல்லை அடுத்த அதை தெரியும் செய்யணும் யாருக்கு எது அளவுக்கு எடுக்குது அந்தளவுதான் சொல்ல முடியும் அதான் சொல்ல வாழ்த்து சொல்ல தாசுர கதையில இயற்கை குடும் சோதித்து முன்னே பின்னே யாவையும் பிரமண்ணி என்ன வேண்டும் தியக்குரு போகத்தாசை தீர்ந்து புந்தி தெளிந்த உனை போல்வார்க்கே திகளத்தோன்றும் வியப்புரு மாசில் உழல்வார்க்கி இவ்வாறு வீழாத தீ முறையில் வீழ்த்ததாகவும் மயக்கமரத் தெளிந்த குருவை கிட்ட வரு மயக்கமர தெளிந்த குருவை கேட்ட வருந்த பிறப்பருக்கும் மகனும் வருது இயற்கை குணம் சோதித்து சேர்க்கணும் முன்னே இயற்கை குணம் சோதித்துமா பிரமணி என்ன வேண்டும் இவனுக்கு அதிகார தேர்வு இருக்காது பார்த்தாலும் உபேசம் பண்ணணும் மகாவுக்கு உபதேசம் அந்த உங்களுக்கு எல்லாரும் பண்ணாக்கா ஒத்துக்குவனா இவனுக்கு என்ன வேலை நான் போறேன் போயிடுவாங்க அதனால அதை இயற்கை உடனே சோதிக்கணிவன் தகுதி விடுவேனா இல்லையா அதிகாரத்தம் இருக்கணும்னு வாதட்டத்தில் ராமர் சொல்ற அப்படி ஆகவே முன்னே இயற்கை உடல் சோதித்த பின்னே யாவுமா பிரமணிய அண்ணல் வேண்டும் தியக்குரு மயக்கம் கொடுக்கூடிய போகத்தில் ஆசை உனக்கு உனை போலவாருக்கே திகழ உமா இருந்த விளங்க ஆசை வழி எப்படி இருக்கும் வியப்பு ஆச்சரியப்படும்படியாக போகலையே ஈடுபடுத்திருக்காங்களே அவர்கள் இவ்வாறு அப்படின்னு சொன்னாக்க மீனாது தீ நகை வீழ்த்ததாக தீ நரத்தில் தள்ள மாதிரி தரே அரசன் ரெண்டு கட்டினா போயிருவான் ஏன்னா பக்குவம் இல்ல ஆனா குருநாதர் சொல்றது ஏத்துக்கணும் ஒண்ணுமே புரியலன்னு குழப்பமா இருக்க நரகம் வேற துக்கம்தான் நரகம் துக்கப்படுவான் மீளாத தீ நரகம் இழுத்ததாகும் மயக்கமர தெளிந்த குருவை கிட்ட மயக்கமர தெளிந்த குருவும் கிட்டான்னா கிட்ட அர்த்தம் அப்படி கிட்ட பிறகு பிறப்பருக்கும் மகனும் வாங்க அதே போல குருவை சோதிச்சுக்கணும்னு சொல்ல இந்த குரு நம்ம சரிதான்னா இல்லையா முதல்ல பார்த்து வச்சுக்கணும் அப்புறம் பின்னால வந்து இந்த குரு சரியில்லைன்னு போனா தப்பு தேர்த்துக்கிட்டார் இவர பார்த்தார் இவன் சரியான குருவா தான் அது எப்படி இவர் மண்ணாது பொண்ணாது மூணு இருக்கா விட்டா இருக்கா பாக்குறாராம் பொன்னாட்டி வச்சிருக்காரு எப்படி பெண்ணா தெரியல இருக்குறான் சரி பொன்னாசு இல்லாம இருக்கும் பாப்பமே சிச்சிச்சி என்ன குத்துதுன்னு எடுத்து அந்த ரூபாய் எழுதி அவருக்கு பொண்ணாது கிடையாது அப்புறம் ராத்திரியில பொண்ணாட்டு போறாரு பார்ப்போமே அப்படியே முடிச்சுக்கிட்டே இருப்பாராம் இவரு வெளிஞ்சு வெளியே போறாராம் பொன்னாடிதான் போறாரு பின்னாலேயே போனாராம் அது பொன்னாட்டுக்கு போகல சுழுக்காடு தவம் பண்ண போயிட்டாரான் இது பார்த்து தப்பா போச்சு அப்படின்னு நினைச்சாரு அப்படி போல ஏகாணம் குருவை சோதனை பண்ணாலும் ஒரு குருவை அடையணும்னு சொன்ன அந்த குருவானுவர் சிஷியனை சோதனை பண்ற மாதிரி சிஷ்யன் வந்து குருவின் சோதனை பண்ணிக்கலாம் என்று அனுமதி கொடுக்கிறாங்க ஒரு பார்ப்பு இல்லை இங்க வேந்தத்துல ரெண்டு பேர்களும் சோதனை பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்கலாம் சொன்னாக்க துக்கம் ஏற்படும் அதுதான் தீரக விடுவிட்டதாகும் சொல்றாரு நரகம் துக்கம் தான் துக்கம் அதுதான் நரகம் தொடர்ந்து வர்றதா நரகம் சொல்றான் விட்டுவிட்டு போனா நரகம் இல்லை அவ்வளவுதான் வித்தியாசம் ஆகவே இந்த மாதிரி குலிசிச சம்பிரதாயத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு இந்த வாழ்க்கத்துல ஒரு பாட்டு வரு அரிய உணர்த்துரு பொருளை நாம மாத்திரத்தல் அறிந்துழுதல் உத்தேசமாங்கலகம்பளமாம் குறியுடையதானல் போல பொருளில் சிறந்த குரியுரைத்தல் இலக்கணம விளக்கியமாம் பொருளில் ஷெரியுரும இலக்கணம் உண்டோ விளையோ வெண்ண தெரிந்துடுதல் பரீட்சையோர் பொருள் அறிந்து பெறற்கு பொறியுரல் செய்ய காட்சியாம் அளவை முதலாக பொருந்தி பெறமாணங்கள் எட்டுளவாம் அன்றே லா போட்டிக்கணும் உத்தேச முதலியன பொருள் பொருள் அரிய உணர்த்துரு பொருளை நாம மாத்திரத்தால் அரைஞ்சிடுதல் உத்தேசமாம் அம்மூண்டினுள் சீடன் அறியும்படி அவனுக்கு அறிவிக்கும் பொருளை பெயர் மாத்திரம் ஆசிரியர் கூறுதல் உத்தேசமாம் பெயர் மட்டும் சொல்றது உத்தேசம் பழகம்பளமாம் குறிவுடையது ஆன் எனல் ஓல் அப்பொருளில் சிறந்த குறி உரைத்தல் இலக்கணமாம் கண்டத்தின்கண் கம்பளம் போலும் ஆளுதோலாகிய அடையாளம் உடையது அ என்பது போல் அந்த பொருளில் சிறந்த அடையாளம் கூறல் அசாதாரண தர்மமான இலக்கணமாம் பொருளில் செறிவுறும் அவ்விளக்கணம் உண்டோ இல்லையோ என்று தெரிஞ்சுகிறதல் பரீட்சை அந்த இலக்கியமாகிய பொருளின்கண் அந்த இலக்கணம் இருக்கின்றதா இல்லையா என்று ஆராய்ந்து பாடர்த்தல் பரீட்சையாம் ஓர் பொருள் அறிந்து பெறற்கு ஒரு பொருளினை உணர்ந்து பெறுவதற்கு உரல் செய்றி காட்சியாம் அளவை முதலாக விஷயங்களில் கூடுகின்ற இந்திரியங்களாகிய பிரத்யட்ச பிரமாணம் முதலாக பொருந்து பிரமாணங்கள் எட்டு உளவாம் மதவாதிகளுக்கு பொருந்திய பிரமாணங்கள் எட்டு விதமாயிருப்பதாம் ஆக இந்த பாட்டில் உபதேசம் அல்ல உத்தேசம் இலக்கணம் பரீட்சை சோதனை என்று மூணு சொல்றார் அப்படி மூணு சொல்லணும் பிறகு இந்த இதை அறிவதற்கு பிரமாணங்கள் தேவைப்படுகின்றன அதை கட்டி அடுத்து சொல்லப்போற அதாவது பரீட்சை செய்வதற்கு பிரமாணங்கள் தேவைப்படுகின்றன பிரமாணம் இது என்ன செய்ய முடியாது அளவுகோல் கடையில் சாமான்கள் வாங்கணும்னா நீட்டர் அளவை முகத்தர் அளவை எழுத்தர் அளவை என்ற அளவு வச்சிருக்காங்க அளவுன்னு அர்த்தம் பிரமாணம் உயர்ந்த அளவை இங்க சொல்லக்கூடியது என்ன அதான் பசுன்னு சொல்றது இலக்கணம் சொல்றார் உதாரணம் சொல்றார் இங்க கலகம்பளம் உடையது ஆண் கலவம்னா அழதாடில் வேறு இருக்கிற தாடி அது அது கலகமான பேர் பசு எப்படியா இருக்கும் அது ஆடிக்கொண்டிருக்கிற தோலை தொங்குது அது உழைச்சா பசுன்னு சொல்றாங்க இலக்கணம் அது இலக்கணம் இருக்கா இல்லையான ஒரு சோதனை பண்ணும்போது அது சரி வர்றதில்லை எதனால சொன்னா ஒரு பொருளை சுட்டிக்காட்டும் போது மூணுத குற்றங்கள் இல்லாமல் இருக்கணும் அதிவியாப்தி அவ்வியாப்தி அசம்பவம் என்று மூணு குற்றங்கள் மூன்று குற்றங்கள் இல்லைன்னா தான் அந்த இலக்கணம் சரியா இருக்குன்னு அர்த்தம் இலக்கியத்தில் சொல்லக்கூடிய இலக்கணம் இலக்கியத்தி பொருத்தமா இருக்கணும் இல்லாம பொருந்தும் அதிவியாபதி இலக்கியத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கப்படாது அவ்யாபதினா சொல்லக்கூடிய இலக்கியத்திலேயே ஒரு குறை இருக்கும் அதாவது அதிவதி அவ்யாப்தி அசம்பவம் ஆனா முற்றும் இருக்கும் இது உதாரணம் கலகம்பளம் உடையது ஆணுன்னு சொன்னாக்கா அழதாடி கோழி குளிர் தான் இருக்கு கோழிக்கு இல்லையா ஆடிக்கிட்டு இருக்குல்ல ஆட்டுக்கு இருக்கு அல்லது ஆணுது அப்படி சொல்றதுல அதிவியாபத்தி தோஷம் சொல்ல இலக்கியம் அல்லாதல இருக்கே அப்படி சரியா இல்லைன்னு சொல்லலாம் அவியாபதி கபில உடையது ஆ அப்படி கருப்பு நிறம் உடையது மாடுன்னு சொன்ன அப்போ கருப்பு நிறம் உடையதுன்னு சொன்னாக்கா முற்றிலும் கருப்பா இருக்கும் எரு மாதிரி எறும் முட்டிலும் கருப்பு அப்படி இருந்தா ஒத்துக்கலாம் அப்படி முட்டிலும் கருப்பு இல்ல மாடு எதுவுமே கிடையாது இடையிடையே கருப்பு இருக்கணும் எல்லாரும் கலந்தா இருக்கும் அப்படி இருந்தாக்க அதுக்கு அந்த காம்புல கருப்பு இருந்தாக்க அது காராம்பசுன்னு சொல்லலாம் அது அபிஷேகத்தை ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க காராம்பசு பால் காம்பு மட்டும் கருப்பு இருக்கும் அது என்ன தேப்பா இருக்கு அது மாதிரி வச்சிருக்காங்க அப்படி முட்டிலும் பொருத்தமா இருந்தா தான் கருப்புன்னா எருமே கருப்புனா முட்டிலும் கருப்பு இருக்கும் மாடு கருப்புத கலந்து இருக்கும் அதனால அவ சொல்லக்கூடிய இலக்கியத்திலே ஒரு குறை இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படி இருந்தா அது செய்ய அசம்பம் ஒட்டை குழம்புடையது இரட்டை குழம்புடையது ஆண் அப்படின்னு சொல்லும் ஒத்தை குழம்புடைய ஆண் சொன்னாக்கா முட்டிலும் போயிருந்தா ஒத்த குழம்பு இருக்கிறது குதிரைக்கு அப்ப குதிரைக்கு இருக்கும் போது மாட்டுக்கு இல்ல இல்ல அதனால மூட்டிலும் பொருந்தாது என்று மூணு விதமான இலக்கணங்களை வைத்து பார்க்கும்போது சரியா இருந்தா தான் ஒத்துக்க முடியும் இப்ப மாட்டுக்கு என்ன அடையாதுன்னு சொல்றது அலைதாடு மட்டும் பத்தாது கோடு சொல்லணும் கொம்பு இருக்கணும் அப்புறம் கொம்பு இருக்கிறதுன்னு சொன்னா சொன்னா இந்த கோழிக்கெல்லாம் கொம்பு கிடையாது கோடு கொம்பு அது கோடு அப்புறம் அலைதாடு கோடி இருக்கணும் கொம்பு கொம்பு அது கோழின்னா கொம்பு அப்புறம் அலைதாடியும் இருக்கணும் அதோட கோழி கொம்பு கலகம்பளமா கலகம்னா அலைதாடி கூப்பாரு அந்த ஆடு இருக்க ஆட்டுக்கு கொஞ்சோணிதான் தூங்கம் அதிகமா இருக்காது அதுக்கு கொம்பு ஆட்டு கொம்பு கோழி கொம்பு கிடையாது அதனால கோழிக்கு செவலுக்கு எல்லாம் தூங்கும் அதனால அது அதிர்வாபதி ஆகாது கொம்பு இருக்கணும் அப்புறம் அலைதாடி இருக்கணும் இந்த இதான் ஒத்துக்க முடியும் ஆகவே இவன் இருந்தா தான் பசுவுக்கு கச்சம் சொல்லலாம் என்று இலக்கணம் சொல்லணும் ஆகவே கோடு கொம்பு கலகம்பளமாம் கொண்ட கொண்ட கோடு கொண்டை கொண்டபோது கோழி கொண்டு கொண்ட இருக்குல்ல ஆனா கொம்பு இல்லை அதனால பத்தாது எருமைக்கு அலைதாடியும் கிடையாது கொம்பும் வேணாம் கொம்பும் கொண்டையும் கிடையாது அப்படி இல்ல சொல்ல என்ன கோடு கொண்டை அலைதாடி மூணு சேன்தான் பசுக்கு இலக்கணம் இப்படி சொல்லக்கூடிய இலக்கணம் இலக்கியத்துக்கு பொருத்தமா இருக்குறது பிரம்மஸ்வர்பு சொன்னிட்டாக்கோ இல்லையா இல்லையா அப்படின்னு கருது தொண்டை அலை கலகம்பளம் என்ன மூணும் சேர்த்துக்கணும் இப்படி உன் பின்னால அனுமான வருமானத்துக்கெல்லாம் வரும் அங்கே அப்படி பார்த்துக்கணும் இப்போது பரிச்சைங்கிறதுக்கு இந்த லட்சணத்தை தெரிஞ்சுக்கணும் கட முதலாம் அவற்றினது காண்கதுதானே காட்சி புகையால் அனுமானம் திடமரு அனுமானம் பதிஞ்சியது திட்டாந்தம் எனும் அங்கம் உடைத்த அவற்றுள் பதிஞை இடமலை வளலுடைத்தென்பது புகை உண்மையினால் எனலே அது மடைப்பழி போல் என்பது திட்டாந்தம் உடைமையுணராத்தனு அதிதீராதி குரு கனி ஆதிகள் உண்மை ஞானமாக நாளா இல்லை ஏஆடி இருக்கில்ல ஏ போட்ட திட்டாந்தம் ஏனும் அங்கம் இருக்கும் நெடுவதற்கு இல்ல அது குறிப்பில் பண்ணி என்னும் அங்க ஒரு பிரத்யட்ச பிரமாணத்தில் நடக்கிறார் கடமுதலாம் அவற்றின் காண்கை அதுதானே காண்கை அதுதானே காட்சி அந்த பிரமாணங்களுள் கட முதலாயுள்ள அவ்வப்பொருளின் பிரத்யட்ச ஞானத்திற்கு சிறந்த காரணமாயுள்ள நியத்தின முதலிய இந்திரியங்களே பிரத்யட்ச பிரமாணங்களாம் அதாவது கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் சொல்றமே அஞ்சு இந்திரியங்களுக்கு விஷயமான பிரச்சனை பிரமான அர்த்தம் அனுமான பிரமாணம் புகையால் அங்கி ஞானம் அனுமானம் இம்மலை புகையுடைத்து என்னும் ஞானத்தால் அது நெருப்புடைத்து என்னும் ஞானத்தை உண்டு வண்ணும் புகை ஞானம் அனுமான பிரமாணமா அனுமான பிரமாணம் அந்த அனுமான பிரமாணத்தில் தினமருவும் அவ்வளம் திட்டாந்தம் எனும் உறுதியமைந்த அந்த அனுமான பிரமாணம் என்று கூறப்படுகின்ற அங்கம் உடைத்து அவற்றுள் இடமலை வெவ்வளல் உடைத்து என்பது பதிஞ்சே இம்மூன்றனில் பெரிதான இம்மலை வெம்மையான அக்னியை உடையது என்பது பிரதிஜா வாக்கியம் புகையை உண்மையினால் ஏனால் ஏது மடைப்பள்ளி போல் என்பது இட்டாந்தம் புகையுடைமையால் என்பது ஏதுவாம் அழுக்களை போல் என்பது இட்டாந்தவாம் மூணாண்டு இன்னும் இரண்டுக்கும் சேர்த்துக்கிற உண்டு ஏது பைஞ்சிட்டாந்தம் பச்சம் சாத்தியம் என்று சேர்த்துக்குவாங்க சேர்த்துக்கிற பழக்கம் உண்டு இது அனுமான பிரமாணம் எப்படி இம்மலையை வன்னி உடைத்து பிரதிஞ்சா வாக்கியம் அது ஏது பைஞ்சன் சொல்றாருல்ல உறுதியா சொல் பிர உறுதியா சொல்லா போய் உண்மையால் அதுதான் ஏது காரணம் என்ன ஐயா அப்படின்னு கேட்டா போய் உண்மை புகை இருந்தாக்கா வந்துருவோம் அப்படின்னா மடைப்பள்ளி போல் திஸ்டா இப்ப தமிழில் பாருப்பா அடியில் வெறுப்பும் மழை போகும் போதா இல்லையா அப்படிங்கிறது அதனால இங்கே மூணு மூணு சொல்லியாச்சு பச்சம்ன்னா மலை மலைதான் பச்சம் பச்சம நெருப்பு அதுலயும் இலக்கணத்து பிழை ஒழுங்காண்டு போய் உள்ளதோ ஆண்டாண்டு நெருப்புன்னு சொன்னாக்கா பனி காலத்துல போக போகுது அங்க நெருப்பு இருக்கா கேப்பாங்க அங்க நெருப்பு இல்லையா அப்போ நீ சொல்ற இலக்கணத்துக்கு பொருந்தலை அதிபர் என்ன செய்யணும் புகை இருக்கணும் ஆனா நீண்ட தூமராயிருக்கும் சேத்துக்கணும் இருக்கு வளர்த்தியா இருக்கணும் அடையிலிருந்து தனி மேல போக போகுல அடுப்போ நீண்ட தூமைய ரோக அடையது மலையில பார்த்தா மேல போகணும் தெரியும் அதோட போக வண்டி இருக்கு முன்ன இப்ப மின்சார வண்டி வந்துருச்சு ரயில் போய்கிட்டே இருக்க போயிடும் போக அங்க இருக்க பாட்டியில் இருப்பிருக்கேன் சேதிக்கப்படாமல் இருக்கணும் ஆதாரம் அதற்கு கூடி இருக்கணும் விட்டு இருக்காது ஆதாரம் சேதிக்கப்படாமலும் நீண்ட துமரையுடையதும் இருந்தா தான் அது போன இலக்கணம் ஆகும் இதை சேதிக்கணும் என்னன்னா வாதம் வருது அது அந்த மலையில இருக்குன்னு சொன்னா மலையிலிருந்து புகை அனிமா போகாது அதனால உறுதியாக சொல்லலாம் மத்தியிடங்கள்ல அப்படி சொல்ல முடியாது இப்ப புகை இருக்கு புகை கக்கிட்டே போயிருந்தது ரயில் அந்த கால புகை வண்டி பேர் இருக்கு இப்போ மின்சார வண்டி அந்த புகை போயிருக்கு புகை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ ஆதாரம் சேதிக்கப்படாம இருக்கணும் நீண்ட தோமரையாக இருக்கணும் அந்த புகையானது நீண்டிருக்கணும் அப்போ பணியில எல்லாம் பனி காலத்தில் கொஞ்சம் தான் புகை இருக்குதான் கொஞ்சம் மேல போக போக அவ்வளவுதான் அப்படிங்கிறது இந்த இலக்கணமும் சேர்த்துக்கணும் ஆகவே இப்படிப்பட்ட இலக்கணங்கள்ல அதிவியாப்தி அவ்வியாப்தி அசம்பம் மூணும் இல்லாம இருந்தா தான் அந்த இலக்கணத்துக்குரிய இலக்கியம்னு அர்த்தம் இல்லைன்னா ஆகாது சோதனையும் பெறலாம் அப்படின்னம் உடைமை உணர் ஆத்தன் உரையால் உள்ளபடியே பொருள்களின் இருப்பை உணர்ந்துள்ள உண்மை உரைப்போன் வாக்கியத்தான் நதி தீராதி உரு கனியாதிகள் உண்மையை ஆம் ஆற்றங்கரை முதலியவற்றில் புரிஞ்சிய பழமுதலி என இருக்கின்றன என்னும் யதார்த்த உண்டாமிடத்து அவ்வார்த்தை சத்தப்பிரமாணம் அதுதான் ஒருத்தன் சொல்றான் அந்த பக்கம் வரும்போது அப்படியே வளவலையில குடவளையா தொங்குதப்பா அப்படின்னு சொன்னான் அப்படி போய் பார்த்தா ஒன்றுமே காணும் அப்ப என்ன அர்த்தம் அது ஆப்தன் வாக்கியம்னு சேர்த்துக்கணிங்க நமக்கு நம்பிக்குள்ள வார்த்தை நம்ப எவனோ சொன்ன தெரிய போது நம்பப்படாதுன்னு அர்த்தம் அது ஆப்தன் வாக்கியம் இது சாஸ்திர மகன் சொல்றது சாஸ்திரம்னா ஆப்தன் வாக்கியம் ஏன்னா ஈஸ்வர வாக்கியம் அது ஈஸ்வர வாக்கியத்தை குருமார்கள் அனுபவிச்சுட்டு பரம்பரையா வந்திருக்கிறதுனால வேதம் நமக்கு உடன்பாடும் யாரோ சொன்னா ஒத்துக்கறதில்லை இது ஆக பிரமாணத்தை கலக்கணும் ஆப்தன் வாக்கியம் சொல்ல நம்பிக்கை உள்ளவன் தான் சொல்லணும் நம்பிக்கை உள்ளவன் கிட்ட வலிக்கு கேட்டாதான் நம்பி போகலாம் தெளிவா கேட்டா நம்ம ஏமாத்த அப்படி உண்டு தெரியல பட்டிருக்கேன் இப்படி போயி போற அவர் சொல்ல சரியில்ல போறதுதான் அப்படி திரும்பி வர்றதுதான் ஆகவே ஆப்தன் வாக்கியம் முன்னாடி சேர்த்துக்கணும் சப்த பிரமாணத்துக்கு ஆப்தன் என்ற சொல்லு முதல் புலிதா இருக்கணும் அப்ப நமக்கு ரொம்ப நம்பிக்கை உள்ளவன் சொல்லுகிறான் அப்படின்னு சொன்ன அப்ப அந்த நம்பிக்கையின் பேரில் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் தந்தி வருது திடீர்னு உங்க அப்பா சேர்த்துக்கோட்டை அழுகிறான் ஏழு தந்தி வந்தது காதல் கொடுத்து ஏழுறான்னு கேட்டாங்க அவன் என்ன சொல்றான் இது டபாலில் ஆகா அரசா அங்கீகாரம் பெற்றது நம்பிக்கை உடையது மாறுதல் கிடையாது அப்படி உறுதி அப்புறம் எழுத்துக்கிறான் வந்தா ஒரு காதல் எழுதி உங்க அப்பா சேர்த்துக் கொட்டாருனா என்ன நீ கொடுக்குறியா யாருத்தாரப்போரா நான் என்ன நம்பர் முன்ன பண்ணி தெரியாது கொடுக்கறான் அம்பறத உங்க ஊர்ல இருந்து வந்தவங்க கொடுத்தா ஐயா எவ்வளவு வந்தவங்க கொடுத்தாக்கா நீ யார் ஐயா நான் அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்த போனா அப்படிங்கிறான் குடித்தி போனான்னா இது எப்படி நம்பறது இவன புதுசா இருக்கான் இன்னதுக்காரப்ப பரவாயில்ல இதான் பரவாயில்ல இவன் நமக்கு ஒண்ணும் முன்ன தெரியாது தஞ்சை வருதா இல்லையா சட்டப்பிரமாணம் ஆகாது அரசாங்கம் முதல் இருக்கு முதல் இருக்கிறதுனால ஏத்துக்கிறோம் வெறுங்காய் அவனே தந்தி காய் நம்ப முடியாது வெறும் காய கொடுக்கறிய எப்படியே நம்பரு என்னக்கா அப்படிதான் போய் போறது என்ன அப்படியா நான் விசாரிச்சு சொல்றேன் வாக்கியம் உறுதியா பிடிச்சுக்கிட்டு வாக்கியம் நம்பலாம் அனாபுத்தன் நம்பிக்கையில் முன்னபென தெரியாது வாக்கியம் நம்பப்படாது உண்மையா கூட இருந்தாலும் விசாரணை பண்ணி நம்பலாம் அப்படிங்கறது இந்த சட்டப் பிரமாணத்துக்கு இலக்கணங்கள் புகழ் பொழுதுள் ஒருவன் இழையாமை கண்டுபரிந்திரவோன் கற்பித்தல் கான்த்தாபத்தி அகத்தினுரு தேவதத்தனிலிருப்பன் அவன் வேறோரிடத்திலன தெரிந்திடுதல் தன்னை தக பெரியர் கேள்வி அருத்தாபத்தி என்பர் தகும் பசுவோடு குறையனும் மொழி கேட்டிருந்தோன் புகப்படரும் வனத்தில் அதன் விடைய ஞானம்தான் பொருந்தலே ஓமான பிரமாணம் வேதாந்தோடா மணியில பத்தொன்பதாவது பாட்டு பிரமாணங்களை போய் சொல்றார் எட்டு பிரமாணங்கள் இதில் முதல்ல நாலு பிரமாணம் சொல்லி ஆச்சு ஒரு நாலு சொல்லி முடிக்கிறார் இல்ல இன்னும் பிரமாணங்கள் அடுத்ததில் தொடருக்கு முதல்ல பிரத்ய பெருமாணம் அனுமானப் பெருமாணம் சத்தோடு மூணுதான் ஆட்சியும் மத்திய பெருமானன் சொல்றார் அர்த்தாபத்தி பெருமாணம் அவமான பெருமாணம் என்று சொல்றார் பகற்பொழுது உண்ணான் ஒருவன் அவ்விரண்டல் பகற்காலத்தில் உணவு உண்ணாத ஒரு உடம்பு இளையாமை கண்டு இளையாமல் பருத்திருத்தல் பார்த்து பரிந்து இரவுன் கற்பித்தல் அர்த்தாபத்தி ஒரு தேவதத்தன் அகத்தின் இல்லை என விரும்பி காணப்படும் பருமைக்கு காரணமான ராத்திரி போஜனத்தை கற்பிப்பது திஷ்டார்பத்தியான் ஒருவன் உடலோடு பொருந்திய தேவதத்தன் என்பது வீட்டின் கண் இல்லை என்று கூறுவான் ஆயின் அவன் வேறொரு இடத்தில் இருப்பன் என அதனை கேட்ட மற்றொருவன் அத்தேவத்தன் பேரளத்தில் உயிரோடு இருக்கின்றான் என்று தெரிந்திடுதல் தன்னை ஆராய்ந்து பொருள் தகப்பெரியர் கேள்வி அர்த்தாபத்தி என்பார் தகவுற்ற பேரிஞர் சுருதார்த்தாபத்தி என்று கூறுவார் தகு பசுவோடு உக்கும் மறை எனும் மொழி கேட்டிருந்தோன் தகுதியுடைய ஆவை ஒக்கும் ஆமா என்னும் வார்த்தை காணகத்தில் இருப்பவர் கூற கேட்டிருந்தவன் படர்ந்த மனத்தில் புக அதன் விடைய ஞானம்தான் பொருந்துவதிலே ஒமான பிரமாணம் ஆகும் விரிந்திருக்கும் காட்டின் கண் சென்று காட்டுப்பசுவைக் கண்டு அக்காட்டுப்பசுவின் கண்ணுள்ள ஆ ஒப்புமை ஞானத்தால் ஆவின் கண் ஆமாவின் ஒப்புமே ஞானமாகிய விடை ஞானத்தை தான் அடைதலே அவமான பிரமாணமாகும் பர்த்தாபத்தி பிரமாணம் இதுல பகற்பொழுதுன்னு சொல்றது ஒரு நாலு வச்சுக்கணும் பகல் நேரத்தில் தான் சாப்பிடுறது ராஜினாத இயல்பா சொல்லுவாங்க இது தப்பு இல்லை பகனா இரவு பகல் சார் ஒரு நாலு நடத்தணும் ஒரு நாள் என்பது பகலுக்குரியது பகல் என்று சொல்ல அறிமுகப்படுத்தப்படும் அதனால தினசரி சாப்பிடுவதுன்னு அர்த்தம் தினசரி சாப்பிடுறது சாப்பிடுறதே இல்லைன்னு அர்த்தம் அவரு சாப்பிடுறது இல்லையு சொன்னாக்க அவர் ராத்திரில ஒழுங்கு சாப்பிடணும் இல்லைன்னா உடம்பு இலக்கில என்று அர்த்தாவது பிரமாணம் பேரு இது கற்பனை ஞானம் அனுமான பிரமாணத்துக்கும் அர்த்தாவது பிரமாணத்துக்கும் வித்தியாசம் உண்டு அது பிரதிஜா வாக்கியம் உறுதிப்பிடிச்சு சொல்றது இம்மலை வரும் உடைத்து ஐந்து எட்டாங்கம் பச்சம் சாதி என்ற அஞ்சாங்க இடப்படி சொல்வது இது அப்படி இல்லை இவன் உடம்பு இழையாம இருந்ததுனால ராஜத்திலே திருத்தனமா சாப்பிடறான் என்று கற்பனை ஆனந்தாப்படுற எப்படி சாப்பிட்றான் கல் பாத்தியான்னு சொன்னா அதாவது சொல்ல முடியாது உறுதிப்படி சொல்றதில்லை அதனால இது அர்த்தாபத்தி பரவாயில் ஆபத்தி தான் கற்பனை அர்த்தம பொருள் இல்ல ஞானத்தினால சரி அவர் அடுத்தது இது கான் அர்த்தாபத்தின் சுருதார்த்தாபத்து கேள்விகள் அர்த்தாபத்தின் பேரு வீட்டுல ஐயாரு இருக்காங்களா இல்ல அப்படின்னு சொன்னா சுத்தி பண்ண அர்த்தம் இல்ல அப்ப இன்னும் ஆயுள் பணம் இருக்கு வேலை போயிருக்காரு என்று அர்த்தம் பண்றோம் காதல கேட்ட மாத்திரத்தினாலேயே அவர் இன்னும் வேடத்துல இருக்காது அர்த்தம் செத்து போட்டிய அர்த்தம் பண்றது இல்லை அதுபோல இது மத்த விஷயத்தில் பார்த்துக்கலாம் இங்க அதுதான் கேள்வி தாபத்தின் பேரு ரெண்டு பேரு அர்த்தாபத்தி ரெண்டு பேரு ரெண்டுல காரத்தாபத்தி கேள்வி தாபத்தி ரெண்டு அடுத்த விமான பிரமாணம் காட்டு மனுஷன் சொல்றான் காட்டு மாடு எப்படி இருக்குன்னு சொன்னாக்க உங்க வீட்டு மாறுமாறுதான் இருக்குன்னு சொல்றான் வீட்டு மாடு தெரியும் ஒரு கால் காட்டுக்கு போகும்போது அந்த மாடு வந்தது ஒப்புமை ஆவா அந்த வீட்டு பசி மாடுதான் இங்க இருக்கு என்று ஒரு நிச்சயம் பண்ணிக்கிறான் இது உமானபெருமானு பேர் ஓமானம்னா துணை அளவின் அர்த்தம் அடுத்த அளவு துணை அளவை என்று அர்த்தம் முழு அளவு இல்லை மானம் என்ன அர்த்தம் அதுக்கு சமானம் இருக்காது சமானம் சம அளவை ஓமானம்னா குறைவேந்த அளவுன்னு அதனால் முற்றிலும் பாக்குறாரு ஏமானம் எல்லாம் ஏகதேசமாக்கொடுக்கத்தில் வரும் சொல்லப்படுதுன்னா ஒருவர்தான் மதிமுகம் சந்திர போன முகம் இருக்குனாக்கோட்டம் ஆகும் வெள்ளையாயும் அதை கொம்பு மாதிரி இருக்க வேண்டாம் அர்த்தம் பண்றதா எப்படி தேவதன் அவன் சிம்மையா அப்படிங்கிறான் சிம்ம பிடித்த மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் குரூரமான உணவு இருக்குன்னு அர்த்தம் அது போகுது பாருங்க கடுத அப்படிம்பாங்க கழிஞ்சா மனசும்தான் போன கடந்த மாதிரி சமத்துக்க புத்தி அவனு புத்தி இல்லாத அரசு அரச பண்ணிக்கணும் அதுபோல ஒரு மாணத்தை கடமில்லை என்பதனால் தோன்றும் இன்மையுணர்வாவியவெண் ஒரு சம்பவமாம் இம்மரத்திறிய கணுளன் என்னும் சொன்னிகழ்வில் வறுமையின் இயக்க விடைய உணர்வதனை சொத்திடுவர் அறிஞர் ஐதீகமாகும் அளவை என்னவிவன் தொகுத்துரை தடுக்காட்சி முதலாயண் வகையில் சமையல் குழல் என்னவென உரைப்பாம் போட்டில் அனுமதி பிரமாணம் ஐதீகம் சொல்வார் இதன் இந்நிலையனில் கடமில்லை என்பதனால் தோன்றும் எண்மை உணர்வு அபாவம் இப்பூமி இன் கண் கடமானது விளங்கவில்லை என்னும் காரணத்தால் கடமில்லை என தோன்றுகின்ற கடத்தின் அபாவ ஞானம் அனுபலப்தி பிரமாணம் ஆகும் சம்பவ பிரமாணம் சொல்ற ஆயிரம் ஆகிய எண்கள் ஒரு நூறு எனும் எண் உண்டு என்னும் ஞானம்தான் சம்பவம் ஆகும் ஆயிரம் எண்ணம் எண்ணின் கண் ஒரு நூறு எண்ணும் எண்ணாவது உண்டெண்ணும் ஞானமே சம்பவ பிரமாணமாகும் இம்மரத்தில் இயக்கன் உளம் என்னும் சொல் நிகழ்வில் வரும் இந்த ஆலமரத்தின் கண் எச்சன் இருக்கின்றான் என்கின்ற வார்த்தை விளங்கி வருவதால் உண்டாகின்ற உணர்வு அதனை அறிமுகம் சூட்டிடுவார் இவ்வாழமரத்தில் எச்சன் இருக்கின்றான் எனினும் எச்சவிடைய ஞானத்தை ஐதீக பிரமாணம் என்று அறிவுடையோர் கூறுவார்கள் இந்த பிரமாணத்தில் அனுபத்தி பிரமாணம் ஏற்கனவே சாமான வச்சிருந்தோம் அந்த சாமானம் இல்லன்னா தான் இல்லங்கிற உணர்வு இப்ப இங்க பாத்திரம் இல்லன்னா பாத்திரம் இருக்குதான் வெச்சம் அப்படிங்கிற அஸ்தான் பாத்திரம் வச்சிருந்தான் போயிட்டு பாத்தான் பாத்திரம் இல்ல பாத்திரத்தை வச்சு காணவேன்னு சொல்லலாம் அவன் தான் சொல்லுவான் பிரச்சனை இல்ல அதனால எதிரி அபாவபரமானவங்க அபாபம்னா எண்ணி இன்னும் உணர்வு உண்டாக்குது அவங்களுக்கு பாத்திர உணவு இருந்தது ஏற்கனவே பாத்திரம் வச்ச இடத்துல உணர்வு இல்லாது அப்ப என்ன அதெல்லாம் காலா போச்சா திருத்தி போட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்படி விசாரணை நடக்குது அது அந்த பிரமாணம் பயன்படுது அப்புறம் அடுத்தது பத்து பேர் நாலு பேர் நடக்கணும் தானே இது சம்பவம் அர்த்தம் ஐதீகம் அந்த மரத்தில் இருக்க வேண்டும் மரம் இருக்க பேயிருக்கிறப்ப அப்படிங்கிறான் பேய் இருக்கா கேக்கிற பேய் உணவு ஆனாலும் ஒரு காலத்துக்கு இருந்ததோ அல்ல சும சொல்லானோ எதுவும் உறுதிப்பாடு இல்லை இது ஐதீகம் பேரு ஐதீகத்தில் உறுதிப்பாடு கிடையாது ஒரு ஆள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இந்த சந்தேகமா கொள்ளக்கூடிய ஞானம் வழியாக உறுதியாக சொல்ல முடியாது பயந்துவங்க உறுதிய நம்புவாங்க பயப்படாதவங்க சந்தேகப்படுவாங்க தைரிய சாதி உரிய சொல்லிவிடுவாங்க பிரமாணத்துல உறுதி கிடையாது இது ஐதீக பிரமாணம் பேர் அதான் சாஸ்திர சில வைதிக காரியம் சொல்றாங்க ஐதீகம் சில பல வழக்க சொல்லுவாங்க இதெல்லாம் ஐதிக பிரமாணம் ஐதிகத்த நாள் அது செஞ்சா சேலை செய்ய இருக்கல தப்பு இல்லையா அர்த்தம் ஆகவே பிரமாணங்கள்ல எட்டுல ஐதிக பிரமாணம் வேதாந்திரமாணம் ஏத்துக்கிறது முக்கியம் இல்லன்னு ஆறு பிரமாணம் மட்டும் ஏற்றுக்குவாங்க அது கூட நாலு பிரமாணம் முக்கியமா ஏத்துக்கிறது அந்த ரெண்டாவது அடக்கிறது அர்த்தா அனுமான பிரமாணத்திலும் அந்த அபா பிரமாணம் பிரச்சனை பிரமா அடைக்கிறாங்க மொத்தம் நாலுதான் வேதாந்த நாலுதான் உடன்பாடு மத்த ஆறம் உடன்பாடு வச்சுக்கிறது தான் சில இடங்கள்ல என்பது உடன்பாடு என்னென்ன ஏத்துக்கிறாங்க ஆனாலும் எல்லா பிரமாணங்களும் எல்லாரும் உரியது தான் ஆனாலும் ஒத்துக்கிறது இல்ல ஏதாவது விஷயம் இல்ல பிரச்ச பிரமாணம் ஆசியன்னு சொல்லலாம் சொல்லலாம் சத்தவரம ஏத்துக்கலையா தந்தி வருது அப்பா போயிட்டாரு அலுவற நேரில் நேத்த பார்த்தால சட்டப்பெருமான இருக்க ஒத்துக்கிறான என்னப்பா அவனை போலவே வெறுக்க அப்படிங்கிறப்ப ஒத்துக்கிறா இல்லையா அப்ப இல்லையா பிரச்சன பெருமான எப்படி ஏத்துக்கிறது அதனால எல்லா பெருமானும் எல்லா வாழ்க்கையும் இருக்கிறதா செய்யுது ஒத்துக்குறது இல்ல ஆளுங்க அதுக்காக தான் பிரதானமா வச்சிருக்காங்களோ அதை மட்டும் இந்த சமயத்துக்காரவங்க இதை ஒத்துக்கிறாங்கன்னு பின்னால் பாங்க சொல்ல போறாங்க அளவை என்ன இவன் தொகுத்து உரைத்த காட்சி முதல் ஆய பிரமாணங்கள் தொகுத்து கூறிய பிரத்யட்ச பிரமாணம் முதலாகிய என் வகையில் சமயர்கழல் என்ன என எட்டு பிரமாணங்களும் சார்வாகர் முதலிய சமயவாதிகள் கொள்ளுதல் இவையாம் என கூறுவான் அடுத்த சொல்கிறோம் புகழ் உலக ஆயதனுக்கு காட்சி ஒன்றே புத்தவை சேடிகர் தமக்கு இரண்டு அனுமானத்தோடு உகலரும் சாங்கியர்க்கு மூன்று உரையொடு நான்குமை அருசாபத்தியொடு ஐந்தாகும் மிகு பிரபாக ஆராமபாவட்ட வேதாந்திகற்கு ஆகும் என அறிக தெரிவுற்று தமக்கு அளவை எட்டாம் என்று உரைப்பர் சம்பவ ஐதிகங்களோடு நன்றியே முதல் அடிச்சிருங்க பதில் வச்சுக்கோங்க பிள்ளைகள் திருத்த இப்போது இருபத்தோரா பாட்டில் அந்த பிரமாணங்களுக்கு எந்த சமயத்தார் எப்படி கொள்றாங்கன்னு ஒவ்வொரு சுருக்கமா சொல்ற புகழ் உலகாயதனுக்கு காட்சி ஒன்று ஈசன் இல்லை ஜீவன் இல்லை என்று கூறுகின்ற சார்வாகனுக்கு பிரத்யட்சம் ஒன்றே பிரமாணம் தேகமே ஆத்மா போகமே மோச்சன் சொல்றவன் அதனால ஒண்ணுதான் வாழ்க்கையில எட்டு தான் தேவைப்படுது அவனுக்கு ஒவ்வொருத்தரும் எடுத்து தேவைப்படுது ஒத்துக்கிறது இல்லை ஜைன புத்த வைசேடியர்கள் தமக்கு அனுமானத்தோடு இரண்டு ஜெயினர் பௌத்தர் வைசேடிகர் என்பவருக்கு அனுமான பரமானத்தோடு ரெண்டு பிரத்யேகம் உகலரும் சாங்கியருக்கு உரையோடு மூன்று கெடாத அனு சொல்லியிருக்குல்ல சைவரூர் எடுத்துடணும் சேர்க்க கூடாதீங்க அகச்சமயங்கள் அதுல போய் சேர்த்துட்டு இருக்கார்கள் அதோட சாங்கியர் கெடாத அடைமொழி கொடுக்க கூடாது சாங்கியருக்கு கெடாத ஆகம பிரமாணத்தோடு மூன்றாவது ஆக பிரமாணத்துக்கு கெடா அடைமொழி கொடுக்கணும் ஆக பிரமாணம் மிக முக்கியமான பிரமாணம் வேதாந்தத்துக்கு உடன்பாடு அது ஆகவும் அதனால அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த சாமி சாங்கியருக்கு கிடா கெட்டு போற மரத்துக்கு கிடாது சொல்லலாமா விசாரத்துனா கெடக்கூடிய அன்னையும் பண்ணிக்கணும் சாங்கிய கெடாத ஆகம பிரமாணத்தோடு மூன்றாகும் பிரமாணத்து முக்கியத்துவம் தார்கிக அருள் மற்றொரு வகையினரான நியாயமதம் நயாயிக மதம் ஓமான பிரமாணத்துடன் நான்காம் மிகு பிரபாகரக்கு அர்த்தாபத்துடன் ஐந்தாம் மேன்மை மிகுந்த பிரபாகரக்கு பட்டர்மாணத்துடன் ஆறாகும் ஆகும் என நெறிற்று அறிக இவ்வித மதபேதத்தால் பிரமாணங்கள் அவரவர்களுக்கு ஆகும் என்று ஆராய்ச்செய்த அறிவாயாக உன் பிராணிகர்கள் தமக்கு மாறுதலற்ற நல்ல பிராணிகர்கள் தமக்கு சம்பவ ஐதிகங்களுடன் அளவை எட்டாம் என்று உழைப்பர் சம்பவம் ஐதீக பிரமாணத்துடன் எட்டு விதம் என்று பிரமாணங்களின் வேறுபாட்டினை கூறுவார்கள் ஆக எட்டு பிரமாணங்கள் மத்தர்கள் தனித்தா கொண்டாலும் கூட வாழ்க்கையில் எட்டு பிரமாணம் எல்லாரும் உரியதுதான் அது சில முக்கியத்துவங்கள் எல்லாம் இருக்கலாம் அதனால வேண்டாம் சொல்றாங்கள எல்லா சம்பவம் பிரமாணங்களும் வாழ்க்கையில் அந்தந்த காலத்தில் வரத்தான் செய்யும் இப்போ நாசர் இருக்கான் இங்க பே இருக்கா மறுத்துறேன் சொன்னா பயப்படாம இருப்பானா பயப்படாம செய்வான் அப்புறம் தான் சொல்லுவான் பெயர் ஒரு நாள் தனியா போஸ் பார்ப்போம் அப்படிம்பாங்க பயப்படுவான் போவ அதான் ஒரு ரெண்டு வாதம் வந்துதான் ரெண்டு பேருக்கு அந்த ராத்திரி சுடுகாட்டுல வந்து ஒரு மரத்துல பேய் இருக்குறேன் சுடுகாட்டுக்கு போய் ஒரு ஆணை அடிச்சிட்டு வாய் பார்ப்போம் இருந்துகிட்டான் சுடுகாட்டு அந்த குறிப்பிட்ட போய் ஆணின் அடிச்சானா சரி ஒண்ணு பேய் காணமன்னு திரும்பி வந்தானா வேடிப்பிடி இழுக்குதான் இழுக்கும் போது பயப்பட இழுக்க இழுக்க பயம் வந்துருச்சு ஆகா பேய் பேஞ்சிட்ட என்ன இவ்வளவு வேட்டு சுண்டு வச்சு ஆண் அடிச்சுட்டான் பேய் பேச்சு என்ன அர்த்தம் இல்லாத இருக்குன்ற ஒரு நம்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல இல்லையா தான் இருந்தாலும் இருக்குன்னு சொன்னாக்க அப்ப வந்து இல்லன்னு சொன்னாக்க வைக்க உண்டாலக்கூடிய சம்பவம் நடத்தும் செய்யுது அதுக்காகதான் சொல்றேன் இப்போ பே இல்ல சொன்னாலும்ாதிச்சாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்த பயப்படுறான் தெரியல இப்படி வீட்டில் அப்படி வேட்டி அபிச்சு போட்டு வந்துட்டான் காலையில் பார்த்தா அந்த ஆணி வேட்டியில போய் அழிச்சிருக்கு வேட்டி சேர்த்து அது போல இந்த ஐதிகப் பிரமாணங்கள் எல்லாம் அது முழுமையா நம்பப்படாது ஒரு கால் இருந்தாலும் இருக்கலாம் ஒன்று ஏற்றுக்கொள்ளலாம் அவடதான் சம்பவ அது வாழ்க்கையா வரதுதான் என்னையா ஒரு பத்து ரூபாய் கொடுக்கா இல்லன்னு இருபது ரூபாயா இருக்கா இருபது ரூபாய் கொடுக்க கூடாதா அப்படி அதெல்லாம் கொடுக்கறது இல்லையா இருபது ரூபாய் இருந்து எப்படியா கொடுக்கறது அப்படின்னா வாதம் ஆயுது வாதம் இல்ல வாழ்க்கையில எல்லா பிரமாணங்கள் இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினால அது ஒத்துக்கிறது உள்ளே ஒழிய எல்லா பிரமாணங்களும் எல்லா காலங்களும் அந்த சமயத்தில் வரத்தான் செய்யும் என்பது காரணம் வேதாந்திகளுக்கு உபயோகமான ஆறு பிரமாணங்கள் பிரம்ம சாட்சா ஞானத்திலும் பத்தாமவனது ஞானத்திலும் சத்தம் கரணமும் மனமும் நேத்திரமும் சககாரிகளாம் அது சத்தம் மட்டும் எல்லா கரணங்களும் நேத்திரமும் தேவைப்படுது அவ்வாறே பிரம்மத்தின் அபரோச்சானிய பரமிக்கும் காரணம் மகா வாக்கியமாக சமஸ்கரிக்கப்பட்ட அபேதமே பிரதேட்ச ஞானம் என்னும் இலக்கணத்தினால் பிரத்யட்ச பிரமாணமும் சத்தபிரமாணமும் இரண்டும் பிரம்ம சாட்சாத்தார ஞானத்தினால் ஞானத்தில் உபயோகமாம் மற்ற நான்கும் மான உபயோகமும் பிரித்தான சாமி அமரத்துக்கு உதவுதான் சொல்கிறார் வாதம் பண்ணிருக்கேன் கையெழுத்து சொல்லிருக்கேன் மட்டும் உற்றமான இணையமும் கூடாது உடையமும் உதயம் ஆகலே உணவினாலே இப்போது வாக்கு கேட்டாது என்பது அறிவாய் நீங்க சொல்லிருக்கேன் நேரது இந்திரியர்கள் தேவை தேவைப்படும் வெளியிடல புத்தகம் அப்படின்னு சொல்றோம் புத்தகம் கண் மூலமாக அடையது போது அந்த புத்தக உபதனத்தில் ஏகம் அடையது ஏகத்தடையும் விருத்தி பொகுதி சாட்சியம் விஷயம் பொருந்தும் அடைஞ்சா விஷயம் விளங்குதம் வெளியில பொருந்தி உள்ள உள்ளதுங்க வெளிய எல்லா மகம் பண்ணம் இது ஒவ்வொரு விஷயத்துக்கு மட்டும்தான் பங்கம் விருத்தி பூஜை சாதனம் அந்த விசுவூசி சாதனை மட்டும் தான் ஆவணத்தை பங்கம் பண்ணும் அது விருத்தி ஆனது அது மாதிரி பங்கம் பண்ணது இல்ல இது அப்படி இல்ல அதிஷ்டத்தில் அவன்தான் நான் பிரம்மல்ல விளங்காதா இருக்குதான் தேவையில்லையே தேவையில்லாத சமயத்தில் போய் பிரச்சனைபரமான மண்டபம் எப்படி பசுபதி செயல் என்றேன்னு வரப்படும் திருந்திய வேதாம் தனூர்விருக்கில் திருசியமென்றிரு பொருளங்கவற்றின் முதல் திருக்கில் வரை நிழுவ சுபகதம் தஞ்சாதி விசாதிகளாம் மற்றவைகள் மற்றவைகள் மூண்டி நோக்கு உதாரணம் முறையே மொழியில் விருந்த நிழர்தரு நெடும்பூ பனை மரம் ஒன்றிற்கு நிமிரினங்கள் பூக்கு முக்தொழுது பெருகுருதேன் அருந்துணரு மலர் முதலாயினவும் வேறு உள்ள அணிமரவும் கல்முதலாயினவும் போகலாம் சுடாவணியில் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருக்கு விவேகம் திருக்கு திசியம் என்று வேதாந்து ரெண்டு டிகிரி வாய்ப்பிடிப்பார்கள் திருக்கு என்றால் அறிவது அறிவர் அறிபவர் அர்த்தம் அல்லது அறிவு திருச்சி அறியப்படுவது அர்த்தம் எது அறிவுள்ளதோ அது திருக்கு எது அறியப்படுகிறதோ அது திருச்சி பேர் ஆத்மா அறிவுடையது அதனால் திருக்கு அது நாம பிரபஞ்சம் அறியப்படப்படுவது அதனால திரு சிவன் பேர் அதை பற்றி இந்த பாட்டில் சொல்லி இரண்டாம் பாட்டிலிருந்து ஓராது பாட்டு வரைக்கும் திருக்குவேகம் தான் அதன் பிறகு திருச்சி விவேகம் சொல்லப்போறாரு ஆத்மாவே சாவடம் பண்றது இப்போ எப்படி சச்சிதானந்தம் இல்லை சீரம்பூரணம் என்று சாவளம் பண்றது அதுக்கு மதவாதிகளுடைய மறுப்பை சொல்லி அது சமாதம் சொல்றது இதெல்லாம் ஐம்பத்தி ஒரு பாட்டில் அடங்கும் அப்படின்னு சொல்லப்படும் திருந்திய வேதாந்தநூல் இயம்புறுவன் திருத்தமாயுள்ள வேதாந்த சாஸ்திரங்களால் கூறப்படுவன வேதாந்தாஸ்திரம் திருத்தமானது அன்னிசாஸ்திரம் போல குறைவிடுவல்ல என்பதை அடைமொழி காட்டுது திருக்கு திருசியம் என்று இருபொருள் அறிவு என்றும் அறிப்படும் பொருள் என்றும் இருவகைப்படும் அவற்று முதல் திருக்கில் வரைந்திடுவேன் அவ்விரண்டு பொருள்களில் முதலில் திருக்குப் பொருளின் விஜாதிபேதம் என என்பனவாம் முறையே உதாரண மொழியின் உதாரணம் சொல்லப்படுகின்றன அம்மூன்றிற்கும் கரவமாக உதாரணம் கூறிவிடுத்து விரிந்த நிழல் தரு நெடும் பூவும் பனைமரம் ஒன்றிற்கு பரந்த நிழல் தருகின்ற நீண்டு உயர்ந்து அழகிய கிளைகளிலே உள்ளமிரினங்கள் புக்கு முகத்து உழுது வண்டக கூட்டங்கள் உள்ளே சென்று மலரும் பக்குவத்துள்ள பேர் அரும்பை தனது முகத்தில் உள்ள மூக்கால் கிளறி பெருவுருத்தேன் அருந்துரு நறுமலர் முதலாயினவும் அதனால் பெறுகின்ற தேன் உண்கின்ற வாசனுடைய புஷ்ப முதலிய முதலியனவும் வேறு உள்ள அணி மரமும் கல் முதலாயின போலாம் அம்மரத்திற்கு வேறாயுள்ள அழிய மரமும் கல் முதலியன போல் போல் உணவாம் இது முதல சுகதேதம் சொல்லியாச்சு சுகத பேதம் விஜய் மூன்றுல கிரவமாகுவதான் கூறார் முதல்ல இந்த சுகத பேதம் சொல்ற இந்த மரம் கிளைகள் எல்லாம் இருக்கு அதில் கிளைகள் இலைகள் பூ மொட்டூர்கள் இதெல்லாம் சுகத்தான் தரும் கதை சுகான தன்னிடலம் கத்தம் பண்ண பொருந்திய பேத வேறுபாடுகள் எல்லாம் சொல்ல உடம்பு அப்புறம் கை கால் முக்கதெல்லாம் சுகத பேதம் பேர் மைக் இருக்கு மைக் இந்த சுவிட்சி சோகத்தை பேதம் பேரு அப்படி ஒவ்வொருக்கும் அதனுடைய இடத்துல உறுப்பு பேதம் உண்மையானால் அசோகத பேதம் பேர் அப்படி அந்த மணல் இருக்குங்கிறது என்ன நூலாசிய ஒரு ஒரு வர்ணம் பண்றாரு அதாவது மொட்டு இருக்கான் அந்த மொட்டை இமிரினங்கள் வண்டு இனங்கள் என்ன பண்ணதும் தன் மூக்குல அந்த மொட்டை கொத்தி விரிக்குதான் விரிச்ச போற உள்ள தேன் குடிச்சிட்டு போகுதான் அப்படிப்பட்ட மலர்களும் நடைமுறை அப்படியே நல்ல ஆசிரியர்களை சாமர்த்தியம் அப்படிங்கிற இதெல்லாம் உருவப்பயாதோன்னு சொல்லி அப்புறம் அடுத்த பார்வையிலிருந்து அப்படி மின்ன சொல்றார் இது பொருள் நான்கு விதம் அர்த்தம் சொல்றார் நாலு விதமான அர்த்தங்கள் அவற்றுள் சேதனம் பாரமார்த்திகம் இரண்டாவது மாயா பிரபஞ்சம் வியாபகாரிகம் கைட்டருவு காணல் நீர் சொப்பன முதலிய பிராதிபாசிகம் மரளிமகன் மகள் இருக்கும் மகன் போட்டுக்கலாம் இல்லும் இல்ல போட்டாலும் தப்பு இல்லை முயல் கொம்பு முதலியான துச்சம் ஆகும் சொல்றார் ஒன்று சேதனம் பாரமார்த்திகம் அதான் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது எல்லா காலங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது பாராளுமார்த்திகா பிரபஞ்சம் விவாகாரிகம் யாக்கிரம் முதல் மோச்ச பரியந்தம் தோட்டிக்கொண்டிருக்கும் விவாபகாரிகம் கைத்தருவு காணல் நீர் சொப்பனம் முதலிய பிராதிபாசிகம் மளிமகள் முதற்கும்போது அது பிராதிபாசிகம் தான் ரெண்டு விதம் அது மித்தை இது துச்சம் துச்சத்துருவாசத்து மிச்சாரவாசத்து என்று காட்டும் துச்சம்ட்ட ராசம் மித்தையன் காட்டணும் இந்த ரெண்டிலையும் சோபாதிக நிருபாதிகள் ரெண்டு பிரியர்கள் இதேதான் சோபாதிகம் அப்படின்னு சொன்னா மித்தை என்று அதாவது பொய்ய நிச்சயத்து வரும் கூட மிட்டு தோற்றம் பொய்ய நிச்சயத்தை மிட்டு தோற்றாது பாதிகள் பேர் கிழிஞ்சல் வெள்ளி அதனால பழுதியில் பாம்பு இதெல்லாம் வெலை போச்சு பார்த்துட்டு வித்தி பார்த்தவன்னா மீண்டும் தோற்றாது அப்போ அப்படி போல இருக்கிறதெல்லாம் நிருபாதிகள் பெரு கணல் நீர் வாலில் மை ஆகா தினம் நிச்சயம் வரக்கூட மீண்டும் தோறிதான் இருக்கும் விசுவாபாதி பிராந்த் என்பர் ஆக இது பிராந்தில் ரெண்டு பிரிவு சொல்லப்பட்டிருக்கு விசேஷரை காட்டிருக்கேன் நிறவயவ மாதலினானும் சத்து வேறு நிகழாமையானும் இறைதனக்கு முதல் நடுவின் ஒரு உருகாயு உலக காரணமா மாயை உண்மையினான் இறுதியதில் என்பது என் கொலெண்ணில் வரிவுதரு சித்திரிகன் சக்தியைப் போல் மாயையும் சன்மாத்திரம பிரி வே தெரிவதையேன் என்றும் சச்சிதானந்த சிவத்தினருக்கு விஜாலதி இல்லை என்ன தெரிந்தேன் பாட்டில் பேத நிராகரணம் அப்படி என்ன மேல சொல்லப்பட்ட மூன்று பேதங்கள் சொன்னமே அந்த வேதங்கள் பிரமத்தினடு இல்லை ஆன்மா அடுத்த இல்லை சொல்றார் இல்லை என்பதற்கு என்ன காரணம் என்பது இதில் விளக்கிறார் இந்த பாட்டில் இதன் பொருள் நிறவயவும் ஆதரினாலும் வேறு சத்து நிகழாமையானும் சத்ருபிரமம் ஆகாயம் போல அவயமில்லாததாலும் அதற்கு வேறாக சத்து போல் இறைதனுக்கு முதல் நடுவு இன்று ஓருக அச்சத்ரூப பிரம்மத்திற்கு சுகத பேதமும் இல்லை என்றவற்றை விட்டுவிடுக காரணம் என்ன சத்ருபிரமம் ஆகாயம் போல அவயம் இல்லை அவயம் இல்லைன்னா என்ன பேதம் இல்லை சுகத பேதம் அதற்கு வேறாவது சத்து பொருள் விளங்காம யார் அதுபோல சத்து வசதி உள்ள சத்துவசதி இல்லை அதனால இல்லாதனால ஏன் இது என்ன பேதம் சரி அப்புறம் அச்சத்துருப பிரமத்திற்கு சுகத பேதமும் சஜாத்திய பேதமும் இல்லை என்றே விட்டுவிடுக இவ்வுலகாரண மாயை உண்மையினால் இந்த உலகத்திற்கு பரிணாமிய உபாதான காரணமாக மாயை இருத்தலால் இறுதியதுன்னா மூணாவது நீங்க சொன்ன சரிதான் அதாவது இந்த உலகத்துக்கு பரிணாம உபாதான காரணமாக மாய இருக்கு மாயை பரணாம உபாதான காரணம் பெரும்பாலும் காரணம் அதனால விஜயாதிபதி இல்லைன்னு சொல்ல முடியும் விஜயாதிபத இலக்கணம் என்ன வேற இருக்கணும் இப்படி சச்சித்தானவனா துக்கமா இருக்கணும் சரியாதான இருக்கு அவர் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி அதுக்கு உதாரணம் சொல்லி மாத்திரார் வரைவுதரு சித்திரிகன் சித்திரசக்தியைப் போல் ஓவியம் எழுதுகின்ற ஓவியக்கானது சித்திரசக்தியானது தனக்கு வேற இல்லாதது போல் சித்திரம் எழுதுறான்னா அவன் சக்தி பிரிக்க முடியாது அவன் வேற சக்தி வேற பிரிக்க முடியாது அப்படி போலவும் மாயையும் சன்மாத்திரமான் பிரம்மத்தின் ஜகத்காரன மாயையானது சத்ரு பிரம்மத்திற்கு வேறாய் தெரிவது இல்லாமையில் வேறாக விளங்காமையாலே எப்போதும் என்றும் சத்தியசித்து ஆனந்த சிவத்தினுக்கு முக்காலலத்திலும் இருப்பு விளக்க இன்ப ரூபிரமத்திற்கு விஜாதி இல்லை என்று தெரிந்து உணர்கிய பேதம் இல்லையா என்று ஆராய்ந்து உணர்வாயாக சத்ருப பிரமத்திற்கு சஜாதி விஜாதி சோகதமாகிய மூன்று பேதங்களும் இல்லையெல்லியவும் அதாவது கற்பித்த பொருள் மித்தை துச்சம் அதில் இது சத்துசி ஆனந்தம் பிரம்மத்துக்கு லட்சணம் நேரெதிரியாக அர்ச்சுடன் துக்கம் இருக்கு அது விஜாதியம்தான் பொருள் அல்ல வேறது ஒரு வசுவாயிருக்க இல்லையே பிராமணனுக்கு சூத்ரனுக்கு விஜயாதி சொல்றேன் அது ரெண்டு பேரும் விவகார சத்தை ஒத்துக்கலாம் இங்க அப்படி இல்ல சத்தே பேராதும் இல்ல இது பாரமாறு சத்தே பிரம அதுவும் பாரமாசத்திய இருக்கணும் அது பிராஜியா இருக்கு சத்திய பேத்தினால எப்படி எதுக்கிறது விஜயாதி சொல் மாத்திரம் தான் தோற்றமாத்திரம் இருக்கு அப்படியே வாசமா இல்ல அதுவும் சொல் மாத்திரம் தான் காங்கிரஸ் எல்லாம் சொல் மாத்திரம் தான் தோட்ட முடியும் தோட்டம் இல்லை அவ்வளவு வித்தியாசம் இருந்தாலும் பொருளாக இல்ல பொருளாக இல்லாதனால பொருளாக சொல்ல முடியாது மனசுக்கு கண்ணுக்கு ரெண்டு வியாபாரத்தை சமசத்தை சமசத்தை கிடையாது பிரிசத்தை பிரிசத்தை இருக்கிறதுனால பொருளா எப்படியாது வேற்றிய இலக்கணம் இருக்கு ஆனா பொருள் இல்லது அதனால ஏற்ற முடியாது இது ஒரு அர்த்தம் இந்த அர்த்தம் என்னன்னா சித்திரசக்தி சித்திரசக்தி அன்னியமா இல்ல பிரிக்க முடியாது அதனால சித்திரகாரம் தான் அது அப்படிங்கற ஒரு அர்த்தம் இது ஒரு அர்த்தம் சச்சித் ஆனந்தம் என்று சொல்ற பிரம்மத்தின் இடத்துல மாய மாயா காரியம்னா அது அபிணமாக இருக்கு அபின்னம் கூட சொல்லக்கூடாது இவ இருக்கு பிரிக்க முடியாது அவ்வளவு அபிணமும் இல்ல பின்னமும் இல்ல சம்பந்தப்பட்டு எப்படி சம்பந்தம் எப்படி இருக்கு அவ்வளவுதான் அது போல இங்க பிரம்மத்தினத்தில் அபிமும் இல்ல எப்படி இருக்கு அழிவு சினிமா இருக்கு சினிமா காட்சிகள் காட்சிகள் திரையில ஒட்டிக்கிட்டா இருக்கு அப்படின்னா இருக்கா அது வெளியில இருக்கணும் இல்ல அதுதான் இருக்கு திரையா அதுதான் இருக்கு திரை தடை பாருங்க இதை தண்டுபடுதா அதுவும் இல்ல எப்படியா இருக்கு எப்படியோ இருக்கு அடிவச்சனையும் அவ்வளவுதான் அப்படி போன இது அர்த்தம் அப்படி போன அர்த்தம் ஒன்று இது ஈஸ்வர கீதையில எப்படி அர்த்தம் உள்ள பாட்டு வருது பிரம்ம கீதையில் இதையும் சொல்லிவிட்டு அவர் அதையும் சொல்றாரு சத்தியபேதம் இனி பரமா சத்தே அது பிராதிபாசத்தை சமக்தி இல்லாத அது விஜாதியும் இருக்கலாம் நிச்சய சத்தையில போய் எடுக்க முடியாது அதனால அது பொருளாகாது அப்படிங்கிறது இன்னும் கைவிடத்தில பெரிய எழுதியிருக்க உருகு பேதம் பிரம்மத்தின பொருந்தும் பிரம்மத்து உண்டு எப்படி சத்து சித்த ஆனந்தம் என்று மூணு விதமா சொல்றீங்கல்லையே சத்து லட்சணம் ஆனந்த லட்சணம் வேறு மூணு இருக்கு ஊர் பேதிய கண்ணு இலக்கணம் வேறு காது இலக்கணம் வேறு கை இலக்கணம் வேறு ஊரு பேதம் சொல்லலாம் அது அது உருப்பே சொல்லாம் அல்லவா கேள்வி உண்டு அப்படி கிடையாது ஒரு பொருள்ல பிரிக்க முடியாத நிலை இருக்கு இது பிரிச்சிடலாம் கை கால இருக்கு கை வெட்டிட்டு பழகலாம் அதனால உறுப்புகள் இருந்தாலும் கூட பிரிக்க முடியாது மரத்துல கிளை வெட்டிடலாம் வெட்ட உடனே போறதில்ல அப்படி போல உருவு பேதம் இது பிரிக்க முடியாத பேதம் சொல்லக்கூடாது வடிவமே சச்சி ஆனந்த வடிவம் உறுப்பு அல்ல அப்படிங்கிற வெண்மை என்ற பதங்களால் நீர் மூன்று கூறாயிற்று கையில சொன்னார் மூன்று தோற்றம் உண்டு மூன்று வெவ்வேறு இலக்கணம் பிரிக்க முடியாது இங்க அப்படி இல்ல உறுப்புகள் கை கால் பிரிக்க முடியும் பிரிட்டுச்சாலும் படைக்கலாம்